தினம் ஒரு கவிதை வழங்குபவர் பண்ருட்டி ராமலிங்கம் கவிதையின் தலைப்பு உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தாள் கவிதை ஆசிரியர் கவி மாமணி தங்கம் பயணிவேல் கவிதை உன்னையே நீ உரசிப்பார் மாபெரும் தங்கக் கட்டிகளாகி தகதகப்பாய் உன்னையே நீ தோண்டிப்பார் மாபெரும் பைரக் கட்டிகளாகி மினுமினுப்பாய் உன்னையே நீ மாபெரும் சந்தன கட்டிகளாகி மணமணப்பாய் உன்னை ஏ குழைத்துப்பார் மாபெரும் அமுதக் கட்டிகளாகி கிருக்கிழுப்பாய் உன்னையே நீ வடித்துப்பார் மாபெரும் பொர் சிலையாகி உன்னையே நீ செதுக்கிப்பார் மாபெரும் எவரசு சிகரமாகி படபடப்பாய் உன்னையே நீ எலை மாபெரும் நட்சத்திரங்களாகி ஜொலி ஜொலிப்பாய் நீ உற்றுப்பார் மாபெரும் மலைகளாகி திகதையப்பாய் உன்னையே நீ அளந்துப்பார் மாபெரும் எல்லைகளாகி கெடுக்கிடுப்பாய் உன்னையே நீ ஆய்ந்துப்பார் மாபெரும் உலகத்தின் அதிசயமாகி நடுநெடுப்பாய் உன்னையே நீ எண்ணிப்பார் மாபெரும் வானத்து நட்சத்திரங்களாகி மலைமலைப்பாய் உன்னையே நீ பரிசோதித்துப்பார் மாபெரும் அஷ்ட அஷ்டதானாகி பதை ஓ என் நண்பனே உன்னையே நீ அறிந்துப்பார் உன்னையே நீ ஆய்ந்துப்பார் ஒரு மாபெரும் மனிதனாகி ஒரு மாபெரும் கவியனாகி ஒரு மாபெரும் வீரனாகி ஒரு மாபெரும் அறிஞனாகி விஞ்ஞானியாகி ஒரு மாபெரும் மாபெரும் தலைவனாகி பல வடிவங்களில் பல உருவங்களில் தென்படுவாய் தென்படுவாய் ஆதலால் உன்னையே நீ அறிந்துடு உன்னையே நீ புரிந்திடு சாதனைகள் புரிந்துடு நன்றி வணக்கம்